வணக்கம் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இரண்டு பிளேவின் வைரஸ் டெங்கு காய்ச்சல் நோயை உண்டாகுகின்றது மூன்று மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் மும்பை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆட்டோமொபைல் தொழிலுக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நகரம் எது இரண்டு விண்வெளியில் உள்ள கோள்களை விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது மூன்று இந்தியாவின் உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு முயலலாம் நன்றி வணக்கம்